அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆடையை அணிந்து கொண்டு தன் தலையை சீவி பெருமையான நடை நடந்து சென்றான் அவனை அல்லாஹ் பூமிக்குள் எழுக்கும்படி செய்துவிட்டான் அவன் மறுமை நாள் வரை பூமிக்குள் அழிந்து சென்று கொண்டே இருக்கிறான் என்று நபிசல்லி அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் முஸ்லிம் இரண்டு